صلى الله على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذريته وأصحابه وأهله بحيثه آمين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله إن التقوى راعت الأمور واتقوا الله سرا وعالنيا أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرانه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சிசில் ஆமா கசன்ன சமஹிய ஃபக்கமாக الله சதீம் உயரிய பெயரை கூறிய புத்துகா புரட்சங்கத்தை ஆரம்ப செய்கிறேன் மேலான நாயகம் அன்பர்கள் மீது சொன்னதன் பின்னால் அன்னாருடைய அடிச்சுவடுகளை அனுபலம் பிறகாரை பின்பற்றி நல்லதார்களான அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹுவினுடைய வீட்டிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசதியு எட்டி வைக்கிறேன் எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலேயே அல்லாஹி அனைவரையும் கபூர் செய்து கொள்வானாம் அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லஹா எங்களுக்கு புனிதமான ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான் வழிம்ாதையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பொதுவாக இருக்கூடிய அந்த பாதையை ஒரு முஸ்லிம் எப்படி பயன்படுத்த வேண்டும் அவன் ஒரு பயணியாக இருக்கலாம் அல்லது அவன் ஒரு பாதசாரியாக இருக்கலாம் அல்லது அவன் வாகனத்திலே பயணம் செய்யக்கூடிய ஒருவராக அந்த பாதையை கடந்து செல்லலாம் அப்படிப்பட்ட நிலைமைகளிலே அவர்கள் அந்த பாதை எப்படி பயன்படுத்த வேண்டும் இஸ்லாம் என்ன வழிகாட்டலை சொல்லித்தோன்ற விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன் ஏனென்றால் இன்று நாளுக்கு நாள் வீதி விபத்துக்கள் அதிகமாகிக் கொண்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம் இன்று வருகின்ற வழியிலும் கூட வாகன நெரிசல் ஏற்பட்டு தாமதத்துக்கு காரணம் கொஞ்சம் கடந்து சென்றதற்கு பின்னால் விபத்து அந்த விபத்தை பார்க்கின்ற போது சுமாராக ஒருவர் அல்லது இருவர் இறந்திருக்கலாம் என்று என்ன தூண்டுகின்ற அளவுக்கு ஒவ்வொரு நானும் வீதிபத்துக்கள் கூடிக்கொண்டே செல்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்த நாட்டிலே வீதிபத்துகளால் இறந்தவர்கள் இரண்டாயிரத்தி பேர் இரண்டாயிரத்தி பதினென்னாம் பதினைஞ்சாம் ஆண்டு நாட்டிலே வீதி விபத்துகளால் இறந்தவர்கள் இரண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி இரண்டு பேர் அதே போன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த சராசரி மீன் ஆதாரங்கள் அதிகரித்து மூவாயிரத்தி மூணு பேர் வீதி விபத்துக்களால் இழந்திருக்கிறார்கள் அதே போன்று ஆண்டு மூவாயிரத்தி பேர் வீதி விபத்துக்களால் நாள பத்துக்கும் மேற்பட்ட வீதி விபத்துக்களால் சராசரியாக ஒவ்வொரு நாளும் இறந்து வருகிறார்கள் ஆறு ஏழு பேர் பலியாகின்றார்கள் என்ற ஒரு அறிக்கையை சுகாதார அமைச்சர் அண்மையிலே வெளியிட்டது அன்பானவர்களே எனவே ஒரு முஸ்லீம் பாதையை எப்படி பயன்படுத்த வேண்டும் நாம் பாதையிலே நடந்து செல்கின்ற போது ஒரு பாதச்சாரியாக இருந்தால் அந்த பாதச்சாரி அந்த பாதையை பயன்படுத்த நாம் ஒரு பயணம் செலுகின்றோம் ஒரு சாரதியாக வாகனத்தை ஓட்டி செல்கின்றோம் அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த பாதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் அதற்கு முன்னதாக இந்த பயணம் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது என்ற விடயத்தை தெளிவுபடுத்திவிட்டு பின்னால் தலைப்புக்குள் நொழிந்தார் கோக்கமாந்த ஆரம்பிலே பயணங்கள் எல்லாம் மிகவும் கஷ்டமாக இருந்தது ஆரம்ப காலங்களிலே ஒட்டகம் குதிரை கழுதை போன்றவைகளை பயணங்களுக்கு பயன்படுத்தினார்கள் சில தாபியினுடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது ஆறு மாதங்கள் பயணம் செல்லக்கூடிய அளவுக்கு தாபியினுடைய வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம் ஒரு அச்சுடைய கடமைக்காக வேண்டிய ஆறு மாதங்கள் பயணங்களில் கலைக்கக்கூடியவர்களாக அன்று வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள் ஆனால் இன்று ஒரு நிமிடத்தில் பல மைல்களை கடக்கக்கூடிய அளவு எரிபொருளிலே இயங்கக்கூடிய வாகனங்கள் இன்று எங்களுக்கு அல்லஹாக்கு வழங்கியிருக்கிறார் அண்மை காலங்களால் கூட பார்த்தோம் மாட்டு வண்டிகளை பயன்படுத்திய செய்திகளை திருமணையும் மனைவியும் அழைத்துச் செல்வதற்காக மாட்டு வண்டியை பயன்படுத்தினார்கள் அந்த அளவு வந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் பயணங்களில் அதிக கஷ்டப்பட்டார்கள் ஆனால் இன்று அது மாறி காலப்போக்கிலே இன்று வாகனங்கள் அதிகரித்து பாதைகள் பாதைகள் குறைவாக இருந்தாலும் பாதைகள் அதிகரிக்கப்படுகிறது என்றான வீதிபத்து கூறிக்கொண்டிருக்கிறது இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் இந்த நாட்டை நாம் வலுத்துக்கொண்டால் வாகனங்களும் குறைவான வாகனங்கள் பாதைகளும் சாதாரணமான பாதைகள் ஆனால் வீதிபத்துக்கு நிரம்பறவில்லை இன்று வாகனங்கள் அதிகரித்திருக்கிறது இந்த நாட்டிலே வீதி விபத்து பிரதான காரணங்களே ஒன்று இருக்கின்ற பாதைகளை விடவும் வாகனங்கள் அதிகம் என்பது ஒரு காரணம் அது கிராமப்புறங்களில் அல்ல அது நகரப்புறங்களுக்கு அது தாக்கியப்படும் நகரமாக இருக்கலாம் அல்லது கொழும்பு நகரமாக இருக்கலாம் அல்லது புத்திர நகரமாக இருக்கலாம் அது இன்னொரு பெரிய பெரிய நகரங்களாக இருக்கலாம் அந்த நகரப்புறங்களில் அது தாக்கியப்படலாம் ஆனால் கிராமப்புறங்களில் நடக்கின்ற வீதிப்பத்துக்களை பார்க்கின்ற போது அந்த காரணத்தை நாம் சொல்ல முடியாது எனவே போக்குவரத்து சபையினால் ஒரு சட்ட கோவையை எங்களுக்கு தரலாம் நாங்கள் படித்து அதன் நாங்கள் திட்டியடைந்ததுக்கு பின்னால் செயல்முறை பரீட்சையிலும் நாங்கள் வாகனத்தை ஓட்டியதற்கு பின்னாலும் எங்களுக்கு அந்த அனுமதி பத்திரத்தை எங்களுக்கு வாங்கலாம் நாம் எல்லோரும் உள்ளத்திலே ஆழமாக வைக்க சட்ட கோவைகளால் மாத்திரம்ீதிபத்தை தடுக்க முடியாது சட்ட கோவைகளால் மாத்திரம்ீதிபத்தூடிய மக்களுகளை நிறுத்த ஒவ்வொருவரும் தத்தவது பொறுப்பை உணர வேண்டும் நான் ஒரு பாதசாரியாக இருக்கிறேன் பாதை எப்படி பயன்படுத்த வேண்டும் நான் ஒரு பயணியாக இருக்கேன் பயணம் முடிகின்ற வரைக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய பாதை எப்படி பயன்படுத்த வேண்டும் நான் ஒரு சாரதியாக பயணம் செய்கிறேன் சாரதியாக பயணம் செய்கின்ற எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்துதான் எனவே ஒவ்வொரு பொறுப்பை உணராத வரையிலே நீ விபத்துக்களை தடுக்க முடியாது ஊரிலே ஒரு நிர்வாகம் இருக்கும் அலமான முறையிலே அந்த ஊரை எடுத்துச் செல்வதற்காக பொருளாதார பணிகள் கல்வி பணிகள் கலாச்சார பணிகள் இன்னொரு என்ன பணிகளை உயர்த்துவதற்காக நிர்வாக சதை செய்யப்படலாம் நிர்வாகம் தான் வேண்டுமைகளை அப்படி அல்ல பொலிஸ்தான் வேண்டுமெங்களை திருக்குவதற்காக அப்படி அல்ல பொலிஸ்களில் இல்லாத எத்தனையோ ஊர்கள் நல்ல ஊர்களை பார்க்கிறோம் கள்ளர்கள் இல்லாத திருடர்கள் நடமாட்டம் இல்லாத நல்ல எத்தனையோ ஊர்களை பார்க்கிறோம் நிர்வாகத்துடைய செயற்பாடு பெரிய சொல்ல வருகிறேன் என்றால் மாத்திரம் தடுக்க முடியாது ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இங்கு எந்த அளவு அந்த பயணத்தில் அல்ல தந்து வைக்கின்ற வாகன விசாலம் ஒவ்வொருடைய வீட்டில் ஒரு வாகனம் இருக்கின்ற அளவுக்கு அல்ல எங்களுக்கு பயணத்தை விரும்பாமலோ பயணம் செல்ல வேண்டிய எங்களுக்கு பயணம் செல்ல முடியாது நாங்கள் வீட்டிலே இருப்போம் என்றால் அது தாக்கியப்படாது நாம் விரும்பிய விரும்பாமலோ பயணம் செல்ல வேண்டிய நிலைமையில் தள்ளப்படுகிறோம் உதாரணமாக ஒரு நோயாளியை பார்ப்பதற்காக பொறுப்புக்கு செல்ல வேண்டிய பயணம் அல்லது உறவுகளை தரிசிப்பதற்காக இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய பயணம் இப்படி ஏதோ ஒரு வகையிலே பயணங்களோடு நாம் சம்பந்தப்பட்டவர்களா வாழுகின்றோம் எனவே கண்ணியமானவர்களே நாம் ஒரு பகுதியை குடும்பத்தோடு கலை கழிப்பதை போல நாம் ஒரு பகுதியை தொழிற்சோடு கழிப்பதைப் போல இன்னும் பெரிய பகுதியை நாம் பயணங்களிலே கழிக்கின்றோம் பயணங்களிலே கழித்துக் கொண்டிருக்கிறோம் அருமை நாயகம் செல்லும் அனைவரும் செல்லும் அவர்களும் அப்படித்தான் நம்முடைய மனைவிகளுக்கு நம்முடைய மனைவிமார்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்ததைப் போல அதே போன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு காலத்திலே அரைவாசியை கொடுத்ததைப் போல தன்னுடைய உமத்துக்கு முழு காலத்தையும் கொடுத்ததைப் போல இன்னும் சில பகுதிகளை சொல்லலாக வளைவ செல்லும் அவர்கள் பயணங்களே கழித்திருக்கிறார்கள் சில பயணங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் சில பயணங்கள் வாரங்கள் சில பயணங்கள் மாதப்படுக்கின்ற அளவுக்கு சொல்லலாக வாழ்க்கையிலே பயணங்களை காணுகின்றோம் இந்த இடத்துக்கு பயானத்து வருவதற்காக புத்திரை இருக்கிறது சுமாராக நாலு மனுஷியானங்கள் பயணம் செய்து வந்திருக்கிறேன் மீண்டும் இந்த பொத்து பாயை முடித்ததுக்கு பின்னால் நானும் மனுஷியான பயணத்திலே ஒரு அறவர் பயனுக்காக ஒரு அறவர் நிகழ்ச்சிக்காக கண்ணியமானவர்களே எனவே என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு பகுதியை நாங்கள் பயணத்திலே கழித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே அந்த பயணங்கள் நன்மைகளால் அறிந்த பயணமாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி பயணங்களை நன்மையால் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் பயணங்கள் நாளைய வறுமையில் என்னுடைய மீதான நன்மை தத்தை கனமாக்க வேண்டும் ஆக வேண்டி பாதையை பயன்படுத்தக்கூடியவர்கள் பயணங்கள் இருக்கக்கூடியவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒழுக்கத்தை சொல்வது பொருத்தமாக இருக்கும் கணியமானவர்களே பயணம் என்று சொன்னால் அதை இரண்டாக குறிக்கலாம் நல்ல பயணம் கெட்ட பயணம் ஆகுமான பயணம் ஆகாத பயணம் சரிய அனுமதி அளித்த பயணம் சரிய அனுமதி அளிக்காத பாவமான பயணம் சரிய அனுமதி அளித்த பயணம் என்றால் ஒரு மனிதன் அச்சு உங்காவுக்காக நீ பயணம் போகின்றான் இவாதத்துக்காக ஒரு பதிப்பதற்காக உயர் பதிப்புக்காக பயணம் தருகின்ற தாராளமாக அனுமதிக்கிறது நோயாளிகளை பார்ப்பதற்காக உறவுகளை பார்ப்பதற்காக சொந்தங்களை தரிசிப்பதற்காக நண்பர்களை பார்ப்பதற்காக பயணம் போகின்றோம் தாராளமாக அனுமதி பொருளாதாரத்தை தேடிக்கொள்வதற்காக உழைப்புக்கு அவதி மார்க்கும் ஆகாயத்தினு உங்களுக்கு தேவைப்பெற்ற அல்லாஹுடைய அந்த விசுக்கை உங்களுக்கு தேடிக்கொள்ள சரிய அனுமதி வழங்கியிருக்கிறது இத்தகைய பயணங்களுக்கு மார்க்கும் சலுகையும் வழங்கிறது பரவான நோன்பை அல்லா செய்த ஏனைய நோக்கலாம் அதேபோல் தொலுகையை கூட துருக்கி துறலாம் சேகரித்துறலாம் பிற்படுத்தித் துறலாம் என்று சரிய தளமான வழிகாட்டலை தந்திருக்கிறது ஆளுமான பயணங்களுக்காக எதெல்லாம் ஆகாத கெட்ட பயணங்களாக இருக்கிறதோ அந்த பயணங்களுக்கு சரிய சிலை சலுகை கிடையாது அது எதற்காக வேண்டி பாபத்துக்காக வேண்டி செய்கிறார் மார்க்கத்திலே அனுமதி பயணம் செய்கின்ற போது சில வேலை பாவம் நடக்கிறது அது ஒரு வகையான ஒரு நாள் இரண்டு நாள் அல்லது மாதம் அல்லது வருடமாக இருந்தாலும் அந்த பாவம் அவருடைய கண்ணியமானவர்கள் பயணம் முடிவு வரைக்கும் அவரோடு பின்னப்பட்டிருக்கிற பாவமாக இருக்கிற சில வேலை பாவங்கள் இடம்பெறலாம் பாவங்கள் இடம்பெறாத இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நான் விரிவுபடுத்துகின்றவர்களே எனவே ஆங்குமான பயணங்களுக்காக ஒரு மனிதன் பயணம் செய்யலாம் சில வேளை நாங்கள் செல்லுகின்ற பயணங்கள் கோவிலே முடிவதை பார்க்கின்றோம் வருமானத்துக்காக நாங்கள் பயணம் செல்கின்றோம் ஆனால் முடிவும் நஷ்டத்திலே முடிகிறது வாழ்வதற்காக அந்த உலகத்திலே நாங்கள் உயிர் வாழ்வதற்காக பயணம் செல்கின்றோம் முடிகின்றது மாலையாக அழுகிறது அழுகுறாக இருக்கிறது சந்தோஷமாக பயணம் செல்கின்றோம் மாலையாக கொள்ள அழுகின்றோம் கவலைப்படுகின்றோம் கண்ணியமானவர்களே எனவே பயணம் இருக்கிறது சில வேலை தோல்விகளிலே முடியலாம் சில வேலை நாற்பத்தினை முடியலாம் எனவே ஒரு முஸ்லீம் அமைத்துக் கொள்ள வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒழுக்கத்தை முதலாவது பார்ப்போம் அடுத்ததாக பாதசாரியுடைய ஒழுக்கத்தை பார்ப்போம் அதுக்கு அடுத்ததாக ஒரு சாரதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம் முதலாவதாக ஒரு பயணி நாங்கள் பயணம் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதென்றால் அந்த பயணத்தை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக அந்த பயணத்தை நல்ல எண்ணத்தை கொண்டு அந்த பயணம் முழுக்க முழுக்க நன்மையாக ஆக்கிக்கொள்ளலாம் எந்த நல்ல காரியங்களையும் நல்ல எண்ணங்களை கொண்டு நீயத்தை கொண்டு அதை நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம் ஆகுமான பயணத்துக்காக ஒரு பயணம் செல்ல நாங்கள் நாட்டம் கொண்டு நல்ல நீயத்தை வைத்துக் வேண்டும் முதலாவதாக அது இவாரத்தாக மாறிவிடும் அது வணக்கமாக மாறிவிடும் அடுத்ததாக நல்ல சாலைகான சோழமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நல்லவர்களாக இருந்தால் நல்லதாக இருக்கும் நாங்கள் பயணத்தில் இருந்தபோது அலுவறுப்பானவர்களை கெட்டவர்களை பாவம் செய்கின்றவர்களை விபச்சாரம் செய்கின்றவர்களை மெய்ச்சி கேட்கின்றவர்களை பயணத்திலே சேர்த்துக் கொண்டால் அந்த பயணம் பாவங்களால் நிறைந்த பயணமாக இருக்கும் அந்த பயணங்களை முடிவு கிடைத்து விட்டால் அது ஒரு பயங்கர முடிவாக இருக்கும் மதுபானம் மருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய ஈமான் கலட்டப்படுகிறது மதுபானம் மருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஈமான் கலட்டப்படுகிறது அவன்மீனாக இல்லை மதுபானத்தை அருந்திய நிலையில் அந்த சூடு மங்குவதற்கிடையே இந்த உலகத்தை விட்டு புரிந்து எனவே பயணங்கள் நன்மைகளால் நிறைந்திருக்க வேண்டும் சாலைகான நல்ல சோழவி எடுத்துக் கொள்ள வேண்டும் நிறைய மக்கள் நிறைய ஐவாதம் செய்வார்கள் ஆனால் செய்த ஐவாதத்துக்கெல்லாம் பயணங்களிலே துளைத்து விட்டு வருவார்கள் வுகளை அடக்கி அடக்கி பாதுகாத்து இருப்பார்கள் பயணங்கள் போகின்ற போது மற்றவருடைய குறைகளை பேட்டி நன்மை எல்லாம் இன்னொரு சமுதாயத்தில் கொடுத்து விட்டு வந்து விடுவார்கள் எனவே கண்ணியமானவர்களே பயணம் போவதற்கு முன்னதாக சாலையான நல்ல சோழனை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாவது அந்த பயண நல்ல முறையை அமைவதற்காக வேண்டி இரண்டு ரக சுண்ணத் தொழுது அல்லாவிடத்திலே கையே வேண்டும் நான் பயணம் போகின்றேன் இடி பாடுகளிலே விழுந்து மவுத்தாகுவதை விட்டும் தண்ணீரில் மூழ்கி மவுத்தாகுவதை விட்டும் தல்லாத வயதுகள் வந்து கஷ்டப்படுவதை விட்டுமின்னை பாதுகாப்பாயாக சொல்லலாக அனைவருக்கு துவாக்கியிருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே அப்படி போற பயணங்களிலே தலைவான ஒரு மனிதர் திடீர் என்று ஒரு மீதி விபத்து ஏற்பட்டு அவருடைய முகத்தையே தேடிக்கொள்ள இயலாத அளவுக்கு அவருடைய ஜனாதா இருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே பாதுகாப்பு தேட வேண்டிய நீரிலே மூழ்கி மூத்தாகுவது கட்டிடங்களுக்கு கீழே விழுந்து மௌத்தாகுவது இடிபாடுகளில் சிக்கி மௌத்தாகுவது அதே போன்று நெருப்புகளுக்குள்ளே சிக்கி மௌத்தாகுவது இவைகளை விட்டு பாதுகாப்பு தேடுமாறு செல்லலாக வலைய சொல்லியிருக்கிறார்கள் எனவே இதையும் நீங்கள் நடந்துவிட்டால் இந்த மரணத்திலே இருந்து நான் பாதுகாப்பு அல்லாஹிடத்திலே துவா செய்ய வேண்டும் சொல்லலாக அனைவசனோட துவாக்களை இரண்டு வகைப்படுத்தலாம் அவர்கள் உன்னை செயல்படக்கூடிய உள்ளத்தை தருவாயாக சாலையான குடும்பத்தை தருவாயாக சாலையான குழந்தையைத் தருவாயாக ஹலாதான உழைப்பை தருவாயாக இப்படி என்று ஒரு பகுதி நலவுகளை கேட்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு பகுதி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீங்குகளை பாதுகாப்பு இருக்கிறார்கள் மனிதராக இருக்கலாம் இருக்கலாம் அல்லது அதற்கு அப்பாற்பட்ட தீங்களாக இருக்கலாம் இந்த உலக ஏற்படக்கூடிய தீங்காக இருக்கலாம் அந்த தீங்குகளை விட்டும் நாளைய மறுமையுடைய அதா அவருடைய வேதனைகள் தீங்குகளை நிகழை விட்டுச் செல்லலாம் பாதுகாப்பு இருக்கிறார்கள் எனவே பயணங்களில் முதலாவது நலவுகளை கேட்க வேண்டும் இரண்டாவது பயங்கரமான அதே போன்ற பயங்கரமான நோய்கள் பயங்கரமான ஆபத்துக்கள் பாதுகாப்பு நாங்கள் பயண துவாவை ஊடிக் கொள்ள வேண்டும் ஓரிரு நிமிடங்கள் இரண்டு மூன்று நிமிடங்கள் ஓதக்கூடிய துவாவால் பயணம் முடிகின்ற வரைக்கும் அல்ல எங்களுக்கு பாதுகாப்பை தருகின்றார் அவர்கள் பயணங்களின் போது ஏராளமானது வாக்களை சொல்லித் தந்தார்கள் நீண்ட துவாரை கேட்டிருக்கிறார்கள் என்னென்றால் யாரும் துவா ஒருவது கடையாகி ஒரு சிலரை தவிர ஆனால் வாகனத்திலே பயணத்துடைய போகும் பயணதுவாவுடைய அந்த ஓசை பயணதுவா அதனுடைய சத்தம் ஒரு அமைப்பு ஏதோ ஒரு அமைப்பிலே தோல் வடிவிலோ அல்லதுக்கு ஒன்றுமே சென்றவர்கள் பாதுகாத்து இருக்கிறான் யாரும் துவா ஓதையிலையோ அவர்களை எல்லாம் அழித்தும் இருக்கிறான் எனவே கண்ணியமானவர்களே துவாவை ஓதுக்கணுமில் எல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறான் அதே போன்று அதுக்கு அந்த பயணம் தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு சதக்கா ஒன்றை கொடுத்து விட்டு தொடங்க வேண்டும் சதக்கா இருக்குது மலர்கை தரக்கூடிய ஒரு அழிவாதா கெட்ட மௌத்துகள் வராமல் எங்களை தடுக்கக்கூடிய ஒரு அழிவாதா நாங்கள் யாருக்கு சதக்கா கொடுத்து விட்டு போனோமோ அவரும் துவா செய்து கொண்டிருப்பார் கொடுத்த சதக்காவினால் அல்லாவும் அல்லாவுடைய பாதுகாப்பை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் மனக்கு மாதம் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் சொன்னார்கள் மனிதன் கொடுக்கின்றானோ ததக்கா அவரை கொடுத்து விட்டு பயணத்தை தொடங்குகிறானோ அவனுக்காக ஒரு மனக்கு துவா செய்கிறார் யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களுக்கு சுரதி பார்த்தை கொடுப்பாயாக ஒரு பிள்ளை படிப்பதற்காக போகின்றார் ார் அந்த வியாபாரத்திலே வரக்கு செய்வாயாக மழக்கூடிய துவா எனவே கண்ணியமானவர்களே பயணங்களை சதற்காக கொடுத்து பயணத்தை ஆரம்பிக்கின்ற போது நிச்சயமாக அந்த பயணங்கள் வரக்குத்துள்ள பயணங்களாக பாதுகாப்புள்ள பயணங்களாக நன்மைகள் நிறைந்த பயணங்கள் அந்த பயணங்கள் ஆகும் நாளைய மறுமையினை மீதானை கணமாக்கித் தரக்கூடிய ஒரு பயணமாக அந்த பயணம் அமையும் என்பதிலே தந்தை கிடையாது அடுத்ததாக பயணம் போவதற்கு முன்னதாக பயணி பயணத்தை நல்லவர்களிடத்திலே சொல்லிவிட்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு சமூகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் தாய் தாப்பனுக்கு தெரியாமல் பயணம் போகின்றார்கள் பிள்ளை போய் எங்கே தங்குதான் தகப்பனுக்கு தெரியாத ஒரு காலகட்டத்திலே வாழ்கின்றோம் ஏதாவது ஒரு நடந்ததுக்கு பின்னால்தான் தெரியும் தாய் தாப்பிடத்திலே சொல்லிவிட்டு போவது திருமணம் முடித்ததாக இருந்தால் கணவன் போகின்ற போது பிள்ளைகள் போகின்ற பெற்றோரிடத்திலே அப்படி யாரும் இல்லையா ஒரு பள்ளி அதரத்திருப்பார்கள் அல்லது நிர்வாகிகள் அல்லது எங்களுக்கு விருப்பமான விருப்பத்திலே பயணத்தை சொல்லி அவர்களுடைய துவாகோடு நாங்கள் போக வேண்டும் அவர்கள் ஒரு துவாசை வரப்பி அமான இல்ல சுருக்கமான ஒரு துவாசை அல்லாட அமானத்துல அல்லாட பாதுகாப்புல போயிட்டு வாங்க போற இடத்துல ஈமான இஸ்லாத்து இஸ்லாத்தோடு போயிட்டு வாருங்கள் அல்லாவுடைய பாதுகாப்போடு போயிட்டு வாருங்கள் என்று அவர் துவாசையில் அனுப்புவார் அது மாத்திரமல்ல அந்த பயணி திரும்பி வருகின்ற வரைக்கும் யார் இடத்துல பயணத்தை சொல்லி துவாவை எடுத்து விட்டு போறார் அவர் துவாவில் இருப்பார் அடுத்ததாக கண்ணியமானவர்களே பயணங்களில் இறை அச்சத்தை உள்ளத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும் இறையச்சத்தை உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அருமை நாயகம் சொல்லவதாக அலைவ செல்லும் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார் இன்னி உரீது நாயகமே நான் ஒரு பயணம் நாயகமே நான் ஒரு பிப்பை எனக்கு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு வசியத்தை கொள்ளுங்கள் எனக்கு ஒரு பயன் செய்யுங்கள் செய்யவில்லை சுருக்கமான ஒரு பயான் செய்தார்கள் எங்க போனாலும் உன்னுடைய உள்ளத்துல அல்லாவுடைய பயத்தை வைக்கொள்ள சுருக்கமான பயம் குறைவாக இருக்கிறது பாவங்கள் இருந்து கலண்டதை போன்று விளங்கவில்லை பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக விளங்கவில்லை நிறைய செய்கிறார்கள் ஆனால் பாவம் செய்கின்றார்கள் எனவே கண்ணியமானவர்களே ால் கிடத்தை தடுக்கவில்லையோ அது சொல்கை இல்லை எனவே கண்ணியமானவர்களே நாங்கள் சொல்லக்கூடிய தொழுகை அந்த ஐவாத பாவத்திலிருந்து கலட்ட வேண்டும் தூரமாக்க வேண்டும் அடுத்ததாக கட்டாயமாக பயணங்களில் இரையற்றம் இருக்க வேண்டும் தேவையான கட்டு சாதனம் எல்லாம் அடித்துக் கொள்ளுங்க ஆனா எல்லா கட்டுச்சாதங்களை விடவும் உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒன்று தப்புவா இரையம் இறையற்றம் இல்லாம பயணம் போனால் அந்த பயணத்துல பாவம் நடக்கும் இறையற்றம் இல்லாம வியாபாரத்துக்கு போனால் அந்த வியாபாரத்தில் என்றால் போய்விடும் நீமானவர்களை பிரயோஜனமான இல்லை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் நாம் அரபு படிக்க வேண்டும் நாளே மருமையினாலே அவ்வா எங்களிடத்திலே கேள்வி கேட்பான் அரபு மொழியை நபி டைய நாளை வறுமை கேள்வி கேட்பான் சொல்ல வேண்டுமா அரபு தேவை ஒரு ஆணை படிக்க வேண்டுமா அரபு தேவை அதிசை படிக்க வேண்டுமா அரபு தேவை ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டுமா அரபு தேவை எனவே அரபு மொழிக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வயது போனாலும் கொஞ்சம் கால நேரத்தை ஒதுக்கி அரபை படித்து கருத்துக்களை விளங்க முயற்சிக்க வேண்டும் இருபது முப்பது வருடங்களாக சொல்கின்றோம் சூரா பாசிகாவுடைய கருத்து தெரியாத சமுதாயமாக நாம் இருக்கிறோம் என்றால் நஷ்டவாதிகள் கண்ணியமானவர்களே எனவே வாழ்க்கையிலே எங்கு சென்றாலும் தக்குவா இணையக்கவிருக்க வேண்டும் சூரா பாசியா ஓடுகின்ற போது அந்த தொழுகையிலே ரோஹானிய அந்த தொழுகையிலே உண்மையான இறையேற்றம் எங்களுக்கு வர வேண்டும் கருத்து எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும் எனவே கண்ணியமானவர்களே பயணங்களிலே கண்டிப்பாக இறையேற்றம் இருக்க வேண்டும் அடுத்ததாக பயணங்களின் போது இவாதத்திலே அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக அதிலும் குறிப்பாக தொழுகை போன்ற இவாதத்திலே கவனம் செலுத்த வேண்டும் தொழுகையில கவனம் செலுத்தவில்லையா கண்ணியமானவரை சொல்கின்றான் இன்ன பலா தன்னி தாய் நிச்சயமாக தொழுகை இருக்கிறேன் அருவறுப்பான விடயங்களையும் வெறுக்கத்தக்க விடயங்களை விட்டும் உங்களை தடுக்கிறது உங்களை காப்பாற்றுகிறது என்று நடக்கும் என்பதாக அந்த ஆணுடைய ஆயத்தை எடுத்துச் சொல்கிறார் எனவேண்டானவர்களே பயணங்களின் போது தொழுகையிலே நாங்கள் பேருதலாக இருக்க வேண்டும் அடுத்ததாக பயணங்கள் ஹலால் ஹராம் பேடிக் கொள்ள வேண்டும் ஹலால் ஹராம் என்பது உணவில் மாத்திரம் அல்ல பார்வையிலும் ஹலால் இருக்கிறது கேள்வியிலும் எல்லாவற்றிலும் ஹலால் ஹராம் இருக்கின்றது உடுக்கின்ற உடுப்பிலும் ஹலால் ஹராம் இருக்கின்றது மறைக்க வேண்டிய பகுதி மறைக்கப்பட வேண்டும் மறைக்க வேண்டிய பகுதி தரப்பட்டிருந்தால் அது ஹராம் ஈடுபட்டு விடக்கூடாது ஒரு முஸ்லிமுடைய பண்பாடை செல்லோ அலைவர சொன்னார்கள் தேவையில்லாத விடயங்கள் அவன் தலையிட மாட்டான் எனவே தேவையில்லாத விவகாரங்களை நாங்கள் தலையிடக்கூடாது பயணங்கள் போனால் அவர்கள் பயணங்கள் சொல்லுவார்கள் அதிகமாக சொல்லுவார்கள் அறிவிக்கூடிய பதிவாக இருக்கிறது நாங்கள் பயணங்கள் போய் மலை மேற்கு நிழல்களிலே ஏறினால் தக்பீர் சொல்வோம் பள்ளத்தாக்கு ஓலை போன்ற இரங்கலே இறங்கினால் நாங்கள் சக்தியை செய்வோம் என்று சொல்லி செய்வார் கண்ணியமானவர்களே எத்தனையோ சந்தைகளிலே நாங்கள் ஏறியிருப்போம் எத்தனையோ பள்ளங்களில் இறங்கியிருப்போம் எத்தனை சத்பீர்களை சொல்லி எவ்வளவு நன்மைகளை தருவிருக்கலாம் எத்தனையோ சத்மிகளை செய்து எவ்வளவு நன்மைகளை தருவிருக்கலாம் சக்தீரை கொண்டு நாங்கள் ஏறுகின்றோம் அல்லா நீ பெரியவன் அல்லாஹோ அக்பர் என்ற ஏறுகின்றோம் அந்த மேலே ஏறுவது அது அல்லா பெரியவர் நல்லா நான் உங்களை அனுப்பி வைக்கிறான் என்று அல்லா புகழுகின்ற போது அல்லாஹை பெருமைப்படுத்துகின்ற போது கண்ணியமானவர்களே அல்லாஹ் எங்களுக்கு பாதுகாப்படைக்கிறார் மாத்திரம் அல்ல அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை தருகின்றான் என்ன நடந்ததோ எல்லாவற்றையும் பூமி அல்லாஹ் சொல்லும் அல்லாவுடைய பூமி அல்லவா அல்லாவுடைய வானம் அல்லவா அல்லாவுடைய படைப்பு அல்லவா எனவே இந்த உலகத்துல என்ன நடத்துவதோ அதையெல்லாம் நாளைய வறுமையினாலே அல்லாஹ் இந்த பூமி சொல்லும் இந்த பூமி எத்தனையோ முன்னாள் வாழ்ந்த சமுதாயங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை அனுபவித்த பூமியில் இது அல்லா உடைய அல்லவா இந்த பூமி நாளைய மருமையில் எல்லாவற்றையும் சொல்லும் சொல்லுகின்ற போது நாங்கள் எல்லாம் பயணம் போனோமோ பயணம் போகின்ற போது நடந்து கொண்ட முறைகள் நோரில்லியா பூமிக்கு போய் ஒரு தவறை செஞ்சிருந்தா அந்த விட்டான் போகின்ற போது ஒரு விடுமுறை காலங்களில் ஏப்ரலோ அல்லது டிசம்பரிலோ சூர பயணம் போகின்ற போது நியூசி கேட்கின்றார்கள் அல்லா அந்த இடம் நாளை மறுமையிலே அல்லாஹிடத்திலே சொல்லிக் கொடுத்து விடும் எனவே கண்ணியமானவர்களே எங்களுடைய பயணங்கள் சத்வீகா நிறைந்திருக்க வேண்டும் நன்மைகளாக நிறைந்திருக்க வேண்டும் அப்படித்தான் அது எங்களுடைய மீதானுக்கு வந்து சேரும் என்பதிலே மதாவது எந்த சந்தேகம் கிடையாது நாங்கள் பயணம் போகின்றோமா ஒரு இஸ்லாத்தின் தூதுவராக பயணம் போகின்றோம் அப்துல்லா ஒரு பயணம் போகிறார் என்று வைத்துக் கொண்டால் அப்துல்லா செய்யக்கூடிய தவறு அது அப்துல்லாவின் மாத்திரம் தாராது அப்துல்லா எந்த மார்க்கத்தில் இருக்கிறாரோ அந்த மார்க்கத்துக்கும் அது கேவலமாக இருக்கும் அப்துல்லா ஒரு நலவை செய்தால் அப்துல்லா மார்க்கத்துக்கும் அது நலவாக இருக்கும் எனவே முஸ்லீம்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் சனி நபராக அல்ல சமூகமாக பார்க்கப்படுகிறார்கள் ார்கள் எனவே கண்ணியமானவர்கள் என்னுடைய நனவுகள் பயணங்களை வெளிப்பட வேண்டும் பயணங்களின் போது அலுவறுப்பான காரியங்கள் ஈடுபட்டு வரக்கூடாது அடுத்ததாக பொதுவான இடங்களில் மரியாதையான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் கடற்கரை பொது பூங்காக்கள் பஸ் பறிப்பிடங்கள் மக்கள் ஒன்று கூடும் இடங்கள் நிழல் தருகின்ற இடங்கள் இந்த இடங்களில் வீசிவிட்டு வரக்கூடாது சிறு வேறு மல ஜலம் கழிப்பதற்கு விட கூடாது விசாரிப்பார் அதெல்லாம் ஒரு பொருத்தொத்து அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது எனவே பயணங்கள் இந்த ஒழுக்கங்களை பெறிக் கொண்ட வேண்டும் அதே போன்று நாட்டு சட்டத்தை கண்டிப்பாக அனைவரும் மதிக்க வேண்டும் இந்த பொருளை கொண்டு செல்லக் கூடாது என்றால் அந்த பொருளை பயணிகளை கொண்டு செல்லக் கூடாது கோடுகளை இது ஒரு பயணி கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கமாக இருக்கிறது அடுத்ததாக கண்ணியமானவர்கள் ஒரு சாரதி பயணத்தின் போது இருப்பி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்லிக் கொண்டேன் ஒரு சாரதியின் பயணம் போகின்ற போது அவரும் சதற்காக கொடுத்து விட்டு அந்த பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு அமானதம் உள்ள நான் பொறுப்பாக இருக்கிறேன் ஒரு வேன் ஓட்டுநராக இருந்தால் பதினெட்டு இருபது பேரை நான் எடுத்துச் செல்கின்றேன் இவர்களுக்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன் ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்தால் தொன்னூறு நூறு பேரை நான் விடுத்துச் செல்கின்றேன் எனவே இவர்களுக்கு பொறுப்பு பொறுப்பாக இருக்கிறேன் என்பதை இது ஒரு அமானிடம் என்பதை நான் வழங்கிக் கொள்ள வேண்டும் முதலாவது ஒவ்வொரு சாரதிகளும் பயணத்துக்கு முன்னதாக யோசிக்க வேண்டும் இந்த உலகத்தில இந்த நாட்டில அதே போல எத்தனையோ சாரதிகள் எத்தனையோ வாகனம் இருக்கின்ற போது என்னுடைய வாகனத்தை பயணத்துக்காக இருக்கிறது செய்திருக்கிறார்கள் எனவே என்னை பற்றிய நல்லெண்ணத்தை உள்ளத்திலாம் போட்டிருக்கிறான் அடுத்ததாக நான் நல்லவர் போற பயணிகளை பாவம் செய்யக்கூடியவர்களை ஆக்க மாட்டேன் போற பயணிகளே அமான பேடிக் கொள்வேன் போற பயணிகளுக்கு இடையூற ஏற்படுத்த மாட்டேன் போற பயணிகள் கடைசி பயணமாக ஆக்க மாட்டேன் என்ற நம்பிக்கையில்தான் எனக்கு இந்த பொறுப்பை தந்திருக்கிறார்கள் என சாரதியும் உணர வேண்டும் ஆனா இன்னைக்கு தொழிற்சிவசமாக என்ன நடக்குது சாரதிகளாலே பயணிகள் கற்பளிக்கப்படுவதை பார்க்கிறோம் சாரதிகளாலே சில பயணிகளுடைய பொருட்கள் களவாடப்படுவதை பார்க்கிறோம் யாரை நம்பி நாங்கள் அவர்களே அந்த பொறுப்புக்கு மோசடி செய்வதை பார்க்கிறோம் ஒரு தோட்டத்திலே வேலியை போட்டிருப்பார்கள் தோட்டத்தின் பாதுகாப்புக்காக அந்த வேலியே அந்த தோட்டத்தை மெய்ந்தால் அதுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே யாராவது அப்படி நம்படி எங்களுடைய வாகனத்துக்கு அப்படி ஹயர் சொன்னால் அந்த சாரதி அந்த அமானத்தை உள்ளத்திலே ஆழமாக சுமந்து பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பயணம் செய்கின்ற போது நல்ல மனோநிலையோடு அவர் பயணம் செல்கின்ற போது நிச்சயமாக அந்த பயணம் நல்ல பயணமாக இருக்காது அது ஒரு கவலையான பயணமாக அல்லது சங்கடத்தையும் விபத்தை ஏற்படுத்தக்கூடிய பயணமாக இருக்கும் இதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அடுத்ததாக தூக்கத்தோடு வாகனம் செலுத்த கூடாது இருந்தால் ஒரு தோறையை பக்கத்தில் வைத்துக் வேண்டும் உதாரணமாக சொல்கின்றது யார் இந்த உலகத்துல ஒரு மனிதனை கொண்டிருக்கிறார் எந்தவித அநியாயம் சும்மா கொண்டிருக்கிறாரே அதற்காக ஒருவரை கொள்ளலாம் அல்லது பசாது கொண்டுகிறார் அதற்காக ஒருவரை கொள்ளலாம் அது வல்லாம ஒரு மனிதர் உலகத்துல இறந்தார் என்றால் கொலை செய்யப்பட்டார் என்றால் அவர் முழு மனிதர்களையும் கொலை செய்ததை போன்று ஒருவர் பணக்காரர் என்று வைத்துக் கொள்வோம் அந்த பணக்காரர் ஒரு மல்டிமில்லியன் வைத்துக் கொள்வோம் அந்த பணக்காரனுடைய செலவினால் வாழ்க்கை தங்கிருக்கிறது நிதானமான முறையில் வாகனத்தை செலுத்த வேண்டும் யோசனையோடு வாகனத்தை செலுத்த தனி யோசனை வாகனம் செலுத்துகின்ற நல்ல சிந்தனையோடு வாகனத்தை செலுத்த வேண்டும் யோசனைகளை தலையில வைத்து விட்டு செலுத்த கூடாது அதே ரேடியோ டிவிகளை பார்த்த நிலைமையிலே வாகனம் செலுத்துவதை தவிர்க்க வேண்டும் சில வேலை நீங்கள் தூக்கம் போக கூடாது என்பதற்காக இரவு காலங்களை அப்படி செய்யலாம் ஆனால் ஒன்றை நாம் எல்லாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் நாம் எல்லாம் திராட்சை கேட்கிறோம் என்று வைத்துக் கொண்டால் அந்த திராட்சை இனிமையால் சில நாங்களே எங்களையும் மறந்து வருவோம் அதில் சுகவுக்கு தொழில்ப்பார் நீ கொஞ்சம் தொழுவிக்க மாட்டாரா என்று நாங்களுக்கு போட்டுக் அதே போல ஒரு பயான் போட்டு கொண்டிருக்கிறார் வேறு வகையிலே கேட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களே அறியாமல் எங்களுக்கு ஒரு பயன் நடுங்கி விடுவோம் கண்ணால் தண்ணீர் போக நாங்கள் நடுங்க ஆரம்பித்து விடுவோம் உங்களுடைய பயணம் சில வேலை அது கடைசி பயணமாக அமைந்துவிடும் அதனால் பயணங்கள்லே அவைகளை பகிர்ந்து கொள்வது மிகவும் ஏற்றமாக இருக்கிறது அதே போல சிலர் ஹேண்ட் செட்டை காதிலே அடித்தவண்ணம் பயணம் போவார்கள் சில காரடிகள் சில வேலை அப்படி செல்கின்ற போது பின்னால் ஏதாவது ஒன்று சமிக்கை உங்களுக்கு சைக்கிளை தந்தால் அது உங்களுக்கு விளங்காமல் போகலாம் அல்லது வேறு வாகனங்கள் அடிக்கக்கூடிய அந்த ஹோன்கள் உங்களுடைய எட்டாமல் போகலாம் எனவே இந்த முறைகளை கண்டிப்பாக பேறிக் கொள்ள அடுத்ததாக இறுதியாக ஒரு விடயத்தை நினைவுபடுத்திவிட்டு சொத்துமாக நிறைவு கொண்டு சாரதிகள் சாரதிகள் பாதுகாப்பான முறையில் வாகனத்தை செலுத்த வேண்டும் பாதுகாப்பான முறையில நாட்டு சட்டத்தை மதித்து வாகனத்தை செலுத்த வேண்டும் இது சாரதிகள் கடைபிடிக்க வெளி ஒழுக்கமா இருக்கு ஒரு நிமிடம் அவசரப்பட்டு நாங்க போனா சில வேலை பல உயிர்கள் இழக்க வேண்டி ஏற்படும் ஒரு நிமிடம் தாமதித்தால் பல உயிர்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படும் எனவே பயணங்கள் ஒழுக்கங்களை சாரதிகளை பேடிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பாதசாரி பாதையில நடந்து மாறக்கூடியவர்கள் ஒழுக்கத்தை விரிவாக சொல்ல முடியாத சுருக்கமாக சொல்கின்றேன் பாதசாரிகளை கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கங்கள்ல முதலாவது வலது வீதியில் செல்ல வேண்டும் வீதியில வலது பக்கமாக செல்ல வேண்டும் நடுவீதியில் பயணம் செல்வதை தவிர்க்க நடு வீதியினால பயணம் போகக்கூடாது அதே போன்று பாதையில் விளையாடுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் பாதையில் விளையாடுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் அதே போன்று பாதை விட்டு பாதை மாறும் போது ஒதுக்கப்பட்ட இடங்களால் மாத்திரம்தான் பாதை விட்டு பாதை மாற வேண்டும் நகரப்புறங்களே கண்டிப்பாக இந்த ஒழுக்கத்தை நாங்கள் பேணிக் வேண்டும் அடுத்து திருத்தப்படக்கூடிய வாகனங்கள் திருத்தப்படக்கூடிய வாகனங்கள் சில வேலை முன்னால் போகலாம் அல்லது பின்னால் வரலாம் அந்த மாறும் போது தொலைபேசி பாவித்த போது அதாவது ஹேர் செட்டை அடித்த நிலைமையிலும் மாறக்கூடாது அதே விட்டு பாதை மாறுகின்ற போது எங்களோடு இருக்கின்றவர்களோடு கதைத்துக் கொண்டும் பாதையை விட்டு பாதை மாறக்கூடாது அதே குழந்தைகள் எங்களோடு கூட்டி சென்றால் குழந்தைகள் கையோடு பிடித்துக் கொள்ள வேண்டும் பாதையை விட்டு பாதை மறுவதற்கு பாதை விட்டு பாதை மாறுவதற்கு வருகின்ற போது கண்டிப்பாக எங்களுடைய குழந்தையை கையோடு பிடித்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே அப்படி இல்லை என்றால் சில வேளை சின்ன பிள்ளைகள் அவர்களுடைய வளர்ச்சி குறைவாகத்தான் இருக்கு காலப்போக்கு அவர்கள் வளர்ந்து வருவார்கள் அவர் ஒரு பக்கத்தை தான் காப்பாருங்கள் எனவே ஒரு பக்கத்தை பார்த்து அவரை சென்று விடுவார் இன்னொரு பக்கத்தால் வாகனம் வந்து சில வேலை அவருடைய உயிரை கூட இழக்க நிலைமை ஏற்படும் எனவே இதை நாங்கள் பேடிக் வேண்டும் அதே பாதசாரிகள் இன்னும் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒழுக்கம் பயணிங்கில் போதும் ஒரு இடத்துக்கு போய் சேரவிருந்திருக்க வேண்டி நிதி பலகைகள்ல பயணம் செய்வதை முற்றாக தவிர்க்கவேண்டும் ஒரு மனசியான சாமதித்து இன்னொரு வாகனத்துல வாங்க ஆனா இடம் இல்லைன்னு சொல்லி ஒரு வாகனத்துல புட்போட்ல பயணம் செய்வத முற்றாக தவித்துக்கொள்ள அண்மையில நாங்க படித்த ஒரு செய்திதான் ஒரு ரயில்ல பயணம் போனவங்க ரயில்ல பயணம் போனவங்க ஒரு மதிலொள்ள நம்ம தலை அடிபட்டு அப்படி அந்த இடத்துல இறந்து போன செய்தியை பத்திரிகை செய்தியாக படிப்போம் எனவே கண்ணியமானவர்களே இப்படி இந்த ஒழுக்கங்களை பேணிக் கொண்டா நிச்சயமாக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய வீதி பத்துக்களை தடுக்கலாம் இல்லமாக்கலாம் அல்லது குறைக்கலாம் எனவே எங்களுடைய கடமைகளை நாம் எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் போக்குவரத்து சபையினால் தந்திருக்கின்ற சட்ட கோவைகளால் மாத்திரம் வீதி பத்தை தடுக்க முடியாது ஒவ்வொருவரும் சட்ட பொறுப்பை உணர்ந்து வேண்டும் ஒரு சாரதி சாரதி பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் சாரதி ஒரு அமானிதம் உள்ளவர் என்பதை அவர் விளங்கிக் வேண்டும் சாரதிகள் மூலமாக பயணிகளுக்கு இடீருகளை பெறக்கூடாது அதே போன்று பயணம் போகின்ற முற பயணிகள் பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதேபோன்று பண சாறைகள் பயணங்களின் போது அந்த பாதையை நல்ல முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே வல்லவன் நிறைந்த பயணங்கள் ஆக்கி தருவானாக இடங்களுக்கு நாங்கள் பயணம் போனோமோ அந்த பயணங்கள் எல்லாம் நாளை வறுமையிலே மீதானால் கனமாக கூடிய பயணங்கள் ஆக்கி தருவாயாக யா லா பயணங்களிலே பாவங்கள் நடக்காமல் பாதுகாத்துருவாயாக யா லா பயணங்களை நன்மைகள் நிறைந்த பயணமாக்கி தருவாயாக ஆகமான பயணம் தருவாயாக யா அந்த நாட்களை மீதி பத்துக்கள் அதிகமான மக்கள் இருந்து வீதி அதிகம் பாதுகாத்து மதிக்கக்கூடிய நல்ல புறக்கைகளாக தடுமாட்டம்லிமாவோடு பிரிய குருவாயின்